ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இல்லை அல்லாஹுவின் மீது சத்தியமாக ஆம் என்று ஒருவர் கூறும் விஷயத்திலேதான் இந்த ஐந்தாவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்பதாவது வசனம் இறக்கி வைக்கப்பட்டது புகாரி ஒன்று